ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மஹம் நாம் நம்முடைய ஸ்ரீ தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த சாகரங்களை பற்றி விரிவாக பார்த்துன்னு வந்தோம் சப்தசாகரங்கள்னு நம்முடைய பூமியை சுற்றி ஏழு விதமான சாகரங்கள் கடல்கள் சுற்றி இருக்கு சூழ்ந்திருக்கு லவண லவணசாகரம் யுஷுசாகரம் சுராசாகரம் சர்பிசாகரம் ததிசாகரம் க்ஷீரசாகரம் சுத்தோதக சாகரம்னு ஏழு சாகரங்கள்னாலே சுழப்பட்டிருக்கு நம்முடைய பூமி அந்த ஏழு விதமான கடல்களும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் ஏன்னா எதையும் நாம் கண்கள் கணலை சிலதை நம்புறதுன்னு நான் வச்சுட்டுருப்போம் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அந்த அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது வேதமோ சாஸ்திரங்களோ புராணங்களோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தின்னா அப்படியே நம்பணும் நம்பி செய்யணும் அதுதான் மெய்ஞானத்துக்கும் விஜானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் மெய்ஞ்ஞானம்னா வேதம் சொல்கிற அறிவு வேதம்லாம் ஒன்று சொல்லி முதல்ல நம்பணும் அப்புறம் செய்யணும் விஜானம் எப்படின்னா முதல்ல செய்யணும் அப்புறம் நம்பணும் அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு விஜானத்தில் ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னா அதை செய்து பார்க்கணும் அப்புறம் நம்பணும் இந்த வேதம் சாஸ்திரம் புராணங்கள்லாம் சொல்கிறது எப்படின்னா முதல்ல நம்பணும் அப்புறம் செய்து பலனை அடையணும் அப்படி வேதம் ஒன்று சொல்லி ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது இருந்தாலும் அந்த கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அதற்கு தான் நமக்கு சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது அப்படி பார்க்கணும் சாஸ்திரங்கள்லேயும் புராணங்கள்லேயும் இந்த சத்த சாகரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் எங்கேன்னா முதல்ல லவணசாகரம் அப்படின்னா நாம் நாம் பார்க்குறோம் இப்போ பார்க்குறோமே பாம்பேயில் பார்க்குறோம் இதுதான் லவணசாகரம்னு தெரிகிறது ஏன்னா உப்பா இருக்குது ஜலம் உப்பு தன்மை அதிகமாக இருக்கு அதிலிருந்து தான் நமக்கு உப்பு எடுக்கிறான் தூத்துக்குடியில் பார்த்தா உப்பளம்னு உப்பு எடுக்கிறாலே சமுத்திர ஜலத்தை தேக்கி தேக்கி உப்பு தயார் பண்ணுறான் ஆனால் சமுத்திரத்திலேருந்து எடுக்கிற எந்த வஸ்துவையும் சாப்பிடக்கூடாதுன்னு நம்முடைய வேதம் சொல்கிறது தஸ்மாத் சமுத்திர சனபிபந்தி சமுத்திரத்திலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது சமுத்திரத்திலேருந்து எடுத்த உப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது ஆனால் நாம் பயன்படுத்துகிறோமே அப்படின்னா சில இடங்கள்லேயே நாம் அதை பயன்படுத்துகிறதில்லை இப்போ ஆயுர்வேதங்களில் பார்த்தா பயன்படுத்தினால் என்ன அப்படின்னு கேள்வி வருது பயன்படுத்தினால் என்னென்ன அதற்கு மூன்று விதமான தோஷங்களை கருட புராணம் நமக்கு சொல்கிறது என்னென்னா சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுத்து நாம் குடித்தோமானால் மலம் எடுத்து சாப்பிட்ட தோஷம் உண்டு மலம் சாப்பிட்டால் என்ன தோஷமோ அந்த தோஷம் நமக்கு உண்டு உண்ணும் ரெண்டாவது ஜலசம்பந்தமான வியாதி வரும்னு சொல்கிறேன் வருண கிரகம்னு பேர் வருணக்கிரகம்னா ஜலசம்மந்தமான வியாதிகள் வரும் கிட்னி ட்ரபிள் இவைகள்லாம் வரும் மூன்றாவது சமுத்திரத்திலிருந்து நாம் ஜலத்தை எடுத்து அதை நாம் பயன்படுத்துறதுனால நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் வருது ஆகையனால அதை நாம் பயன்படுத்தக்கூடாது அதுதான் ரிஷிகளுடைய சரித்திரங்கள்லேயே பார்த்தா அகஸ்தியர்னு ஒரு ரிஷி சமுத்திரத்தை குடிச்சுட்டார் அவர் குடிச்சுட்டு அதற்கப்புறம் சமுத்திரத்தை வெளியில் விட்டார் அந்த குடித்து பிறகு வெளியில் விட்டு அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் இன்றைக்கி வரைக்கும் தபஸ் பண்ணிட்டுருக்கார் அகஸ்தியர் அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்கிறது ஆகையினாலே ரிஷி ரிஷி பிரபக்தா கோத்திரப்பிரபக்தால் அகஸ்திய ரிஷி பார்க்க முடியாது இதுதான் காரணம் ஆகையினாலே சமுத்திர ஜலத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த ஆயுர்வேதங்களில் மருந்து தயாரிக்கிற பொழுது உப்பு பயன்படுத்தணும் அதற்கு இந்து உப்புன்னு தனியாக அதாவது மண்ணிலிருந்து எடுக்கக்கூடியதான உப்பு அதுதான் எல்லோருமே நாம் பயன்படுத்தணும் ஜலத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து எடுக்கக்கூடிய உப்பு நமக்கு ஆரோக்கியமானது இல்லை அது ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்காது தோஷமும் கூட ஆகையினால இந்த தான் நாம் பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே ஆனால் அது எடுக்கிறது ரொம்ப சிரமம் அதனுடைய விலையும் ரொம்ப அதிகம் அதை பார்க்காமல் நாம் அதை உபயோகப்படுத்தணும் தண்ணியிலிருந்து எடுத்த உப்பை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி அந்த சமுத்திரங்கிறது ஒரு புண்ணிய நதிதான புண்ணியமான ஒரு இடந்தான் அது ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எப்பொழுதும் குளிக்கக்கூடாது சமுத்திரத்தில் பருவா காலங்களில் ஸ்நானம் பண்ணலாம் அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் ஸ்நானம் பண்ணலாம் அல்லது கிரகண காலத்தில் ஸ்நானம் பண்ணலாம் அது மாதிரி குறிப்பிட்ட காலங்களில் தான் ஸ்நானம் பண்ணலாம் சமுத்திரத்தில் அப்படி ஸ்நானம் பண்ணுற பொழுது கூட கையில் தீர்த்தம் எடுத்துன்னு போகணும் ஆச்சபணம் ஸ்நானாங்க தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறதுக்கு சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுத்து தர்ப்பணம் பண்ணக்கூடாது தனியாக தீர்த்தம் எடுத்துன்னு போகணும்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அப்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த சமுத்திரம் லவண பேர் அடுத்ததாக நாம் இக்ஷுசாகரம் கரும்பு கடல் பச்சையாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது பச்சையாக இருக்கிற சமுத்திரம் பார்க்கலாம் ஹவாய் தீவுக்கு போனால் க்ரீன் பீச்சுன்னு இருக்குது ஹவாய் தீவில் அங்கே சமுத்திரம் பச்சை நிறத்தில் அங்கே பார்க்கலாம் அப்படி சுரா சுறாசாகரம் கூட இருக்குது எங்கன்னா அந்த ஹிடன் பீச்சுன்னு மெக்சிக்கோவில் இருக்குது ஹிடன் பீச்சுன்னு பேர் அங்கே எப்படின்னா ஜலம் பூமிக்கு அடியில் இருக்கும் ஜலம் மேலே வராது அங்கங்கே சில குழிகள் மாதிரி தெரியும் இறங்கினால் கீழே சமுத்திரம் அந்த ஜலத்தை மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சா வாட வந்துடும் அந்த தண்ணியில் அங்கே பார்க்கலாம் அதுபோல் சர்பிசாகரம் கூட நமக்கு பார்க்கலாம் இங்கேன்னா நியூஸிலாண்டில் ஹாட் வாட்டர் பீச்சுன்னு இருக்குது அங்கே எப்படின்னா ஜலம் சூடாக இருக்கும் அந்த சீதோஷ்ணத்துக்கு தகுந்தார் அது மாறுறது மாறுபடுறது ராத்திரி வேலையில் கெட்டியாக போய்டுறது பகல் வேலையில் சூடாக இருக்குது உருகிற தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நியூசிலாண்டில் இருக்குன்னு அதே போல் ததிசாகரம் கூட மாலத்தீவில் இருக்குது குளோவின்சின்னு அப்படி ஒரு கடற்கரை அங்கே மாலத்தீவில் அங்கே அப்படி ததிசாகரம் பார்த்தா வெள்ளையாக தெரியும் அடியில் நீளமாக இருக்குது அந்த ஜலம் எடுத்து வச்சால் மாறிண்டே இருக்கான் அந்த ஜலத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்கிறான் அப்படி அதில் அதிலேயே பார்த்துன்னு வந்தால் பார்க்கடல் கூட நமக்கு தெரிகிறது இஸ்ரேலில் பார்த்தால் டெட் சின்னு இருக்குது வெள்ளையாக இருக்குது அந்த சமுத்திரம் பார்த்தால் வெள்ளையாக இருக்குது எந்த வஸ்துவை போட்டாலும் மிதங்கிறது உள்ளே போகிறது இல்லை அடியில் அதுக்கு டெட்ஸின்னு வ பெயர் வச்சுருக்காள் இப்படி சப்த சாகரங்களும் அங்கங்கே நாம் தேடி பார்த்தால் தெரிகிறது அந்த இஸ்ரேலில் கூடிய சாகரம் இருக்கு அது பால் நிறத்தில் இருக்குது கெட்டியாக இருக்குது எந்த வஸ்துவை போட்டாலும் உள்ளிழுக்கிறது இல்லை அந்த சமுத்திரத்தில் அப்படியே இந்த சப்த சாகரங்களும் நம்ம பூமியை சுற்றி அங்கங்கே நமக்கு தெரியுது அதில் சமுத்திர மதனம் எந்த சமுத்திரத்தில் மதனம் பண்ணுறது எந்த சமுத்திரத்தை கடையிறதுன்னு கேட்கறது கேட்க பார்க்கடலை கடைய சொல்லி பிரம்மா உத்தரவு பண்ணுறேன் பரமேஸ்வரன் உத்தரவு பண்ணுறார் பார்க்கடலை கடையணும்னு அப்படி பரமேஸ்வரனுடைய உத்தரவை வாங்கிட்டு பார்க்கடல் கடையிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது அப்போது மனுஷ சகாயம் தேவைப்பட்டது அதாவது நிறையா பேருடைய சகாயம் தேவைப்பட்டது தேவதைகளுக்கு அப்போது மகாவிஷ்ணுவை போய் பார்த்து பிரார்த்தனை பண்ணி கேட்டான் அப்போது மகாவிஷ்ணு அவளுக்கு ஒரு யோஜனை பண்ணி சொல்கிறார் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறார் பகவான் இந்த மந்தரான மத்து மத்தாக ஒரு மலையை வச்சுக்கணும் அந்த வாசுகிங்கிற பாம்பை கடையிறத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு அவர் யோஜனை சொல்லி அது மாதிரி சமுத்திர மதனம் பண்ணி அதிலிருந்து நிறையா வஸ்துக்கள் வருது அந்த சமுத்திர மதனம் பண்ணுற பொழுது முன்னாடியே சில வஸ்துக்கள் இருந்தது அது என்னென்னா அதுதான் அக்னி கோ இவைகள்லாம் முன்னாடியே இரு சமுத்திர மதனத்துக்கு முன்னாடியே இருந்த வஸ்துக்கள் கோ இருந்தது அப்போது அதே போல் அக்னி பகவான் அக்னி இருந்தார் இந்த ஸ்திரீகள் செய்யக்கூடிய தர்மங்களில் இந்த கோவை ஆராதிக்கிறதுக்கான காரணம் அது ஒன்று ஏன்னா கோவும் சேர்ந்து சகாயம் பண்ணித்து சமுத்திர மதனத்தில்னு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது பசுமாடெல்லாம் சகாயம் பண்ணித்து சமுத்திரமதனம் பண்ணுறதுக்கு ஆகையினால்தான் அதில் அத்தனை தேவதைகளும் வாசம் பண்ணுறா பசுமாட்டில் கவா மங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா பதினான்கு புவனங்களும் பசுமாட்டினுடைய தேகத்திலே வாசம் பண்ணுறது இருக்குது பதினான்கு லோகங்களும் போகக்கூடியது பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் நமக்கு போகாத பாபம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சமுத்திர மதனம் பண்ணி நிறையா வஸ்துக்களை தேவதைகள் அடைஞ்சால் அதற்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடியது இந்த பசுமாடு அக்னி இவைகள்லாம் இருக்குங்கிறதுனால தான் இவைகளெல்லாம் ஸ்திரீகள் ஆராதிக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அப்படி நினச்சிட்டு அப்படி தியானம் பண்ணிக்கணும் தியானம் பண்ணிட்டு அப்படி ஆராதித்தா ஸ்திரீகளுக்கு எந்த விதமான வியாதியும் வராது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது இவைகளெலாம் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்